அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நடுவு இன்றி நண்பொருள் வெஷ்கின் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் நடுவு இன்றி நடுநிலைமை இல்லாமல் நல்பொருள் வெகின் பிறருடைய உழைத்து பெற்ற பொருளை நாம் கவர வேண்டுமென்று விரும்புவோமேயானால் நினைப்போமே ஆனால் குடி பொன்றி நம்முடைய குடும்பத்தையே கெடுத்து குற்றமும் அங்கே தரும் குற்றம்னால் இங்கே பாபம் பாவத்தை நிறைய கொடுத்துவிடும் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலெல்லாம் துன்பத்தை அதிகமாக்கிவிடும் அந்த நேரத்தில் சுகமாக இருந்தாலும் பிறகு துன்பத்தை அதிகமாக கொடுத்துவிடும் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் பரிமேழகர் சொல்லுகிறார் பிறர்க்குறியன கோடல் நமக்கு அரண் அன்றென்னும் நடுவு நிலைமை இன்றி அவர் நண்பொருளை ஒருவன் வெகுமாயின் அவ்வெகுதல் அவன் குடியை கடை செய்து பல குற்றங்களையும் அப்பொழுதே அவனுக்கு கொடுக்கும் அதாவது பிறர்க்குரியன கோடல் நமக்கு அரண் அன்றென்னும் மற்றவங்களுக்கு உரிமையாக இருக்கிறத நாம எடுத்துக்கொள்வது தர்மம் இல்லை ஒரு நடுவு நிலைமை அதாவது தர்ம நிலையில் இன்றி இல்லாமல் அவர் நண்பொருளை அவருடைய நல்ல பொருளை ஒருவன் விரும்புவானே ஆனால் வெகுத வெகுமாய் என்ன விரும்புவானே ஆனால் அவ்வெகுதல் அந்த விரும்புதலே எடுத்துக்கிறது இல்லை அந்த விரும்புதலே அவன் குடியை கிடச் பல குற்றங்களையும் அப்பொழுதே கொடுக்கும் இந்த பொன்ற அப்படிங்கிறது தான் பொன்றி அப்படின்னு தெரிந்து போய்விட்டது செய்து என்பது சொல்லட்சம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எல்லா பொருள்களையும் சமமாக கருதக்கூடிய நடுவு நிலைமை இல்லாததுனால பிறருக்குரிய நல்ல பொருளை தனக்குரிமையாக்க விரும்பினால் அந்த விருப்பமே அவனுடைய நல்ல குடும்பத்தில் பிறந்த பிறப்பை அழித்து குலத்துக்கே அந்த பெருமை எல்லாம் போயிடும் அப்பொழுதே பல இழிவுகளையும் அவனுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறது பல இழிவுகள்னு சொல்கிறார் ஸ்ரீ வரதராஜன் அவர்கள் அவரே விளக்கம் தருகிறார் நடுவு நிலைமை என்பது ஒருவனு ஒருவன் தன்னுடையதையும் பிறர் உரிமையையும் சமமாக பாவித்தல் அதாவது தன்னுடைய உழைப்பால் வந்த பொருள் தனக்கு எவ்வளவு அருமையானதோ அப்படியே பிறருடைய பொருளும் அவருக்கு அருமையானது என்று உண்மையாக நினைத்தல் அப்படி அதுக்கு மாறுதலாக நினைச்சா அவன் செயல் அறிந்தார் அவனுடைய செயலை அறிந்தவர்களெல்லாம் பலரும் பழி தூற்றுவார்கள் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் செய்வானாப்பா அப்படின்னு பழி தூற்றுவார்கள் அதனால என்னாகும்னா அவனுடைய தாய் தந்தை தாத்தா எல்லாருடைய நல்ல பெயரையும் இவன் கெடுத்துடுவான் ஆதலின் அவனுடைய குடிப்பெயரும் கெடும்னர் அவன் குற்றமும் அடைவான் இந்த குற்றமும் அடைவான்ங்கிறது பாவம் சேரும்ங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு மனக்குடவர்ங்கிறவர் என்ன சொல்கிறார் இப்படிப்பட்டவனுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கிறார் வடிவேலு செட்டியாருங்கிற பெரியவர் அவர் அழகா ஒரு கருத்தை சொல்றார் அதாவது அழுக்கற்று அகன்றாரும் இல் அ அழுக்காராமை அதிகாரத்தை கோட் பண்றார் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிகாரம் அழுக்காறு பொறாமையை செய்து பெரியவங்க யா ஆனவங்க யாரும் இல்லை அதனை பொறாமை இல்லாமல் இருக்கிறவங்க பெரியவர்கள் ஆயிடு அப்படின்னு அழுக்காராமை அதிகாரத்தில் சொன்னார் அழுக்காற்றை செய்து பெரியார் ஆயினாரும் இல்லை என்றதனால் அதனை செய்யாதார் பெரியவர் ஆவார் என்பதும் அச்செயல் பெருக்கத்தின் நீங்கினாரும் இல்லை என்றதனால் அகுதற்றார் பெருக்கத்தின் நீங்கினாரில் அப்படின்னு சொன்னதுனால அச்செயலுடையார் பெருக்கத்தின் நீங்குவார் என்பதும் பெறப்படுமாறு அறிக அப்படிங்கிற பொறாமப்படுறவன் பெரியவனாக முடியாது பொறாமப்படாதவன் பெரியவன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கேயே சொல்லியிருக்கார் அதாவது இந்த அழுக்கார் இல்லாதவர்களுக்கு பெருக்கத்திலிருந்து நீங்க மாட்டார்கள்னர் அப்போ அழுக்கார் உடையவர்கள் பெருக்கத்திலிருந்து நீங்குவார் அப்படின்னும் பெறப்படுகிறது அவர்களுக்கு விருத்தி ஆகாது பெருக்கம்னு சொன்னால் செல்வம் வளர்றது குடும்பம் வளர்றது நல்ல பண்புகள் வளர்றதுங்கிறது இருக்காது குடியை போன்றுவித்து அப்படிங்கிறார் சுவாமிநாத தேசிகருங்கிற ஒரு பெரிய உரையாசிரியர் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் நடுவு இன்றி பொன்றிக் குற்றமும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்